அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளியிலிருந்து சி மானுவேல் இன்னால் சிந்தனையின் தலைப்பு உண்மையான செயல் போர்டு கார் அதிபர் ஹென்ரி போர்டிடம் ஜார்ஜியா நகரத்தில் பள்ளி நடத்திக் கொண்டிருந்த மார்த்தா என்ற பெண்மணி தங்களுடைய பள்ளிக்கு அறக்கட்டளை ஒன்று நிறுவ நீதியுதவி வழங்குமாறு கோரினார் போர்டுக்கு இதுபோன்று நீதியுதவி அளிப்பதில் எந்த உடன்பாடும் இல்லை ஏனென்றால் அவர்கள் அதை எந்த அளவிற்கு உபயோகமாக சந்தேகம் அவருக்கு இருந்தது மார்த்தா அவர் மறுத்ததை பற்றி கவலைப்படாமல் எந்தவித சலனமும் முகத்தில் காட்டாமல் அது பற்றி பரவாயில்லை ஒரு முட்டை விதை கடலை என்று போர்டிடம் கேட்டார் ஒரு முட்டை விதை அதில் என்ன பெரிதாக செலவாகிடப் போகிறது என்று நினைத்து அதை வாங்கிக் கொடுத்தார் ஹென்ரி போர்டு மார்த்தா தன்னுடைய மலைப்பள்ளி மாணவர்கள் மூலமாக அவற்றை விதைத்தும் அறுத்தும் விற்பனை செய்தும் இரண்டு வருடத்தில் அறநூறு டாலர்களாக மாற்றி ஹென்ரி போர்டை சந்திக்க சென்றார் பாருங்கள் நாங்கள் பணத்தை முறையாக செலவழிப்பதில் எவ்வளவு கை என்பதை நீங்கள் கொடுத்த ஒரு மூட்டை கடலை இன்று அறுநூறு டாலர்களாக மாறியிருக்கிறது என்று ஹென்ரி போர்டிடம் கூறினார் அந்த பெண்மணியின் விழா உறுதியான உள்ளத்தையும் கண்ட கென்றி போர்டு அவருக்கு ரெண்டு மில்லியன் அமெரிக்க டாலர் பணத்தை கொடுத்து உறுதியான கட்டடங்களை கட்டிக்கொள்ளுமாறு பணித்தார் ஆம் நம் வாழ்விலும் நம்முடைய செயல்களை உண்மையாக நாம் செயல்படுத்தும் போது நிச்சயமாகவே அதன் பயன் சிறப்பானதாய் காணப்படும் என்பதில் சந்தேகமில்லை சிந்திப்போம் நமது செயல்களை உண்மையாய் வெளிப்படுத்துவோம் நன்றி